சீரராஜெல்வம் போல் சேர்கவே என் ஆசான் வீரராக அவருக்கு புகழ் அவர்கள் மிகு காலதீஸ்வரன் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் நிர்வாகிகளே கோவில் கைங்கரியார்த்திகளே ஒவ்வொரு புதன்கிழமையும் நடைபெறும் ஸ்ரீ மயூருக வீரருளை செய்த ஸ்ரீ சூரியநாராயணசதகம் தொடர்பு பன்னியாசத்தின் உபயதாரர்களான திருமதி கே லட்சுமிபாயர் அவர்களே திருமதி அலமேலு புருஷோத்தமர்களே இங்கு அமர்ந்துள்ள பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் ஸ்லோகம் இருபத்தாறு இன்று நாம் படிக்கப் போகிற இருபத்தாறாவது ஸ்லோகம் மிக முக்கியமான ஸ்லோகம் என்று ஆரம்ப நாள்களிலேயே சொல்லியிருக்கிறேன் சென்ற புதன்கிழமையும் சொன்னேன் காரணம் இந்த ஸ்லோகம் கண் நோய் தீர்வதற்காக பிரத்யேகமாக எழுதப்பட்ட ஸ்லோகம் இந்த ஸ்லோகத்தை பாராயணம் செய்கிறவர்களுக்கு கண் சம்பந்தப்பட்ட சகல வியாதிகளும் தீரும் என்று சொல்லுவார்கள் இந்த ஸ்லோகத்திலே மயூரகவி உங்கள் கண்கள் நல்ல ஒளி பெறட்டும் சூரிய பகவானுடைய அருளாலே உங்கள் கண்ணின் நோய்கள் அனைத்தும் நீங்கட்டும் என்று குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் இந்த ஸ்லோக ஸ்லோகத்தை பாராயணம் செய்து கண் நோய் நீங்கியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் பித்துக்குழி முருகதாஸ் அவர்கள் தன் கண்ணின் நோய் நீங்குவதற்கு இது மிக சிறப்பாக துணை புரிந்தது என்று சொல்லியிருக்கிறார் ஸோ உங்களுக்கு லிவிங் விட்னஸ் அதாவது வாழும் அத்தாட்சிகள் சான்றுகள் நிறைய இருக்குது அதனால் இந்த ஸ்லோகத்தை முடியுமானால் நீங்கள் மனப்பாடம் செய்து கொள்ளலாம் தொடர்ந்து பத்து பதினஞ்சு நாள் படிச்சீங்கன்னா உங்களுக்கே உங்களுடைய மனப்பாடாயிடும் அல்லது அது கஷ்டம் நினைச்சிங்கன்னா ஆழ்ந்த கவனத்தோடு இந்த சிற்றுறையை கவனியுங்கள் அதிலே மயூரகவி என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை கவனமாக கேளுங்கள் ஜோத்னாம்ஷ ஆக்கர்ஷ பாண்டுத்யதி कलमाशम मरमशी शेषकल्मा जुंबोद्भूते पिंग सरसजरजसा संध्य शोणशोचि प्रात प्रारंभ काले सकल जगच्चिमुन्मील काषो अक्षण मुदनयताूकअुला वह இதிலே என்ன கருத்து சொல்றாருன்ன காலை உடனே சூரியன் உதய சூரியன் என்ன செய்கிறான் முக்கால் வாசி வெளிச்சம் கால் வாசி இருட்டு என்றிருக்கிற நேரத்திலே செம்மையும் மஞ்சளும் கலந்த வண்ண கதிர்களாலே வானத்திலே ஒளிபரப்பி அந்த நேரம் வரை இரவு முழுக்க ஒளிந்து இருந்த மறைந்து இருந்த இந்த உலகின் அழகையெல்லாம் வெளிப்படுத்துகிறான் ஒரு சித்திரக்காரன் தன் துருகியினாலே ஓவியம் தீட்டுவது போலே இந்த சூரியன் தன் ஒலிகதிர்களாலே பல வண்ணங்களுடைய இந்த உலகின் அழகை அனைவருக்கும் வெளிப்படுத்துகிறான் அப்படிப்பட்ட ஆதவன் உங்கள் கண்களுக்கு நல்ல சுகத்தையும் ஆனந்தத்தையும் கொடுக்கட்டும் என்று சொல்லுகிறார் இந்த ஸ்லோகத்தில் ஜோத் ஜோத்னா அப்படின்னா நிலான் அர்த்தம் சந்திரன் அர்த்தம் வட இந்தியாவில் இன்னைக்கும் போனீங்கன்னா பல பெண்களுக்கு ஜோத்ஸனான்னு பேர் வைப்பாங்க இந்த ஜானாவில் ஆரம்பிக்கிற நாம நட்சத்திரம் பெண் குழந்தைகளுக்கு அமைஞ்சதுன்னா இந்த பெயரை ஜோத்ஸனா என்று வைக்கலாம் இந்த ஜோத்ஸனா என்ற நிலவு என்ற வார்த்தையை அவர் ஏன் யூஸ் பண்றாருன்ன நிலவின் ஒளியிலிருந்து ஒரு பகுதியை பண்ணிதி அதி பிரகாசமா இல்ல அருணோதயம் ஆயிட்டு இருக்கு இருட்டில் முழு வெளிச்சம் வந்துருச்சுன்னு சொல்ல முடியாது நில ஒளியின் ஒரு பகுதியிலிருந்து எடுத்து அந்த வெண்மையை வைத்துக்கொண்டு அதோடு இன்னும் எஞ்சி இருக்கிற இரு இருளிலிருந்து ஒரு பகுதியை எடுத்து இந்த இரண்டையும் வைத்து கலந்து பிளாக் அண்ட் ஒயிட் டிசைன் வானத்தில போட்டிருக்கிறான் அந்த ஆதவன் அந்த டிசைன் எவ்வளவு அழகா இருக்கு அப்படிங்கிறார் அந்த வெண்மை சந்திரனுடைய ஒளியிலிருந்து எடுக்கப்பட்டதுங்கிறார் என்னன்னா இன்னும் ஒரு பக்கம் நில ஒளி இருந்துருக்கு நீங்க பார்க்கலாம் சில சமயங்கள்ல நிலவும் சூரியனும் ஒரே சமயத்துல வானத்துல காட்சி அடிக்கும் அப்போ நில இன்னும் கொஞ்சம் இருக்கு சூரியன் இப்பதான் ஒதுக்கிறான் அந்த நில ஒளியின் ஒரு பகுதியாகிய வெண்மையையும் இன்னும் போகாமல் எஞ்சி இருக்கக்கூடிய இரவின் இருட்டின் ஒரு பகுதியையும் எடுத்து இந்த சூரிய நாராயணன் கருப்பும் வெண்மையும் கலந்த ஒரு அழகான சித்திர வேலைப்பாடை எங்க வானத்திலே உங்களுக்கு காட்டுகிறான் அல்லவா என்று சொல்றார் இந்த ஜோத்ஸனா அப்படிங்கிற சொல்லினாலே நிலவினுடைய அப்பழுக்கற்ற வெண்மையான ஒளியை நமக்கு நினைவுறுத்துகிறார் இப்போ பால் நிலவு போன்ற நிறத்துக்கு ஒரு நல்ல டிமாண்டு நம்ம ஜேஆர்டி டாட்டாவுடைய அம்மா வந்து ஒரு ஃப்ரெஞ்சு லேடி உங்கள் அப்பா வந்து குஜராத்தில் பிறந்தவர் பார்சின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஃப்ரெஞ்சு லேடிஸ்லாம் நல்லா பால் நிலவு போல் வெண்மையாக இருப்பார்கள் ஐவரி டவர் மாதிரி இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க அந்த பால் வெண்மையான நிறத்துக்கு எங்கேயுமே ஒரு நல்ல கிராக்கி தான் அந்த பால் நிலவு போன்று இருக்கும் அந்த வெண்மை நிறம் அதனால நிலவுக்கு எத்தனையோ பேர் உண்டு அத்தனை பேர்களை விட்டுட்டு அப்படிங்கிற பேரை தேர்ந்தெடுக்கிறார் நிலவு என்ற பொருள் குறிக்கக்கூடிய சொற்கள் எவ்வளவோ இருக்குற சொல்ல அவர் தேர்ந்தெடுக்கிற காரணம் என்னவென்றால் அந்த பால் வெண்ணிறமான ஒளி அதை நமக்கு நினைவுறுத்த வேண்டும் அதுக்காக ஜோத்சனா அம்ச ஆக்கர்ஷன அம்சன்னா ஒரு ஒரு சிறு பகுதி இப்போ ஒரு நிலவின் முழு ஒளியும் நம்ம கைக்கு வந்து சேர்றதில்லை நிலவினுடைய ஒளி இன்னும் கிட்ட போய் பார்த்தா இன்னும் அதிகமாக இருக்கும் சூரியனுடைய ஒளியும் அப்படித்தான் எந்த ஒளியுமே பல லட்சக்கணக்கான மைல்கள் தூரத்திலிருந்து பூமிக்கு வந்து சேருவதற்குள் அதனுடைய வீரியம் குறைந்து போகிறது அதனால நாம் வந்து அந்த நிலவுக்கே வெளிச்சம் விழவுதான் நம்ம நினைக்கிறோம் உண்மை அதல்ல தூரத்தினாலே நமக்கு ஒரு சிறிதுதான் புலப்படுகிறது ஒரு முறை ஒரு அரசன் தன்னுடைய அமைச்சரை கேட்டான் நான் வந்து பல திட்டங்கள் போட்டு நம்ம கஜானாவிலிருந்து நிறைய நிதி எடுத்து கொடுக்கிறேன் வறுமை நிவாரண நிதினு சொல்லி எத்தனையோ திட்டங்கள் தீட்டி எவ்வளவோ நிவாரண நிதி மக்களுக்கு கொடுத்தாலும் கூட நான் நகர்வலத்துக்கு போனால் ஏழைகளும் ஏழைகளாகவே இருக்கிறார்களே என்ன காரணம் இவ்வளவு நிதியும் என்ன ஆகிறது என்று கேட்டான் அதுக்கு அந்த அமைச்சர் பதில் சொன்னார் மகாராஜா இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா ஒரு சின்ன உதாரணத்தின் மூலமாக விளக்குகிறேன் சொல்லி அந்த அமைச்சர் என்ன பண்ணார் ஒரு பனி கட்டிய வரவழைச்சார் நல்லா இவ்வளோ பெரிய ஐஸ் கட்டி அதை மகாராஜா கையில் கொடுக்க சொன்னார் அமைச்சர் என்ன சொன்னார் மகாராஜா இந்த ஐஸ் கட்டிய தர்பாரில் இந்த பக்கம் ஒரு முப்பது பேர் உக்காந்துருக்கிறாங்க இந்த பக்கம் ஒரு முப்பது பேர் உட்காந்துருக்கிறாங்க இல்லையா எல்லாரும் அதை வாங்கி பக்கத்தில் இருக்கிட்ட கொடுக்க சொல்லுங்கோ அப்படின்னா உடனே அவர் முதல் அமைச்சர்கிட்ட கொடுத்தார் அமைச்சர் பக்கத்துல இருந்துகிட்ட கொடுத்தார் அவர் பக்கத்தில் இருந்துகிட்ட கொடுத்தார் இப்படி ஒரு ஒருத்தரா கை மாறி கை மாறி கொடுத்தாங்க இந்த ரோ பூரா முடிஞ்ச உடனே அந்த ஐஸ் கட்டியில பாதி காணும் அப்புறம் அப்படி சுற்றி அந்த ரோ வந்து கடைசியில் இந்த ராஜா கிட்ட தெரிஞ்சு வரும்போது பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு சிறு உருண்டை வந்துச்சு அப்ப அமைச்சர் கேட்டார் மகாராஜா என்ன ஆச்சு அந்த மீதி ஐசெல்லாம் அப்படின்னு இத்தனை கை மாறும்போது உடல் உஷ்ணத்துல அது உருகி கரைஞ்சி போச்சு அப்படின்னாரு அதுதான் நம்ம நிதிக்கு நடக்குது நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு அமௌண்ட் ரிலீஸ் பண்ணுறீங்க அது நேரடியாக ஏழைகள் கைக்கு போகுதா எத்தனை ஆஃபீஸர்ஸ் அதை வாங்குகிறாங்க எத்தனை அதிகாரிகள் வாங்கி கை மாறி கடைசியில் அது வருது அவரவர் தம் தம் பங்குக்கு கொஞ்சம் கையாடுறாங்க கடைசியில் அது ஏழைகள் கைக்கு போய் சேரும்போது நீங்கள் ஒரு லட்சம் ரூபா ரிலீஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க பத்து ரூபா தான் போய் சேரும் இதனால நீங்கள் எத்தனை நிவாரண நிதி திட்டங்கள் போட்டாலும் நம்ம நாடு எப்படி முன்னுக்கு சொல்லுங்க அப்படின்னா ஓஹோ இப்படி நடக்குதா என்று தன் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஊழல் அமைச்சர்களை அவன் கண்டுபிடித்து நீக்கினான் என்று ஒரு பழங்காலத்துல கதை சொல்லுவாரு அது போல நிலவு ஒளி கிட்டத்துல போய் பார்த்தா அதனுடைய உகரமும் குளிர்ச்சி உருவமாக அதிகமாக இருக்குமா இங்க பௌர்ணமி அன்னைக்கெல்லாம் வந்து கடல் அலைகள் ரொம்ப தாவி தாவி குதிக்க காரணம் என்ன அன்றைய தினம் நிலவினுடைய ஆக்கர்ஷன சக்தி அதிகமா இருக்கும் நிலவு இன்னைக்கு இருக்கிற தூரத்தை விட இன்னும் ஒரு ஒரு முழை தூரம் பூமிக்கு கிட்ட நோக்கி இருந்திருந்ததுன்னா எத்தனையோ மலைகளுடைய சிகரங்கள் பெயர்ந்து விழும் கடல் எல்லாம் கொந்தொழித்து கடல் நீர் ஊருக்குள்ளே வந்துவிடும் என்று சொல்கிறார்கள் அந்த நிலவின் ஆக்கர்ஷண சக்தி அப்படி இருக்கு அதனால இவர் என்ன சொல்றார் நிலவினுடைய முழு ஒளியையும் எடுத்துன்னு சொல்லாம நிலவியின் ஒளியின் ஒரு பகுதியை எடுத்துகிற ஜோத்ஸனா அம்ச ஒரு பகுதியை எடுத்து ஆக்கர்ஷண எடுத்து பாண்டூ பாண்டூன்னு வெண்மைன்னு அர்த்தம் பாண்டவர்களுக்கு ஏன் பாண்டு பேர் வந்ததுன்னா பாண்டவர்களுடைய தகப்பனார் பேர் பாண்டு பாண்டுவனு ஏன் அவனுக்கு பேர் வந்ததுன அவனை ஈன்று எடுக்கிற போது வியாசமுனிவருடைய அருளாலேதான் அவன் பிறந்தான் அது விதவியாகிவிட்ட அந்த ராஜஸ்திரி அந்த ரிஷியை கண்டு பயந்து போய் வெளுத்து போனாளான் அதனால நீ வெளுத்து இருந்ததுனால பிறக்கிற பிள்ளை வெள்ளவளையர்னு பிறப்பான்னு சொல்லிட்டார் எனவே அவனுக்கு பாண்டு என்று பெயர் வைத்தார்கள் இப்பவும் ஒரு வியாதி இருக்கு இந்த லீகோடெர்மா மாதிரி இருக்கும் உடம்பு பிற வெள்ள விளையாட இருக்கும் அதுக்கு சித்த வைத்தியர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா பாண்டு ரோகம் அப்படிம்பாங்க பாண்டுனா வெண்மைன்னு அர்த்தம் அப்போ பெருமாளுக்கு பாண்டூரங்கன்னு ஒரு பேர் உண்டு அவன் வெள்ள வெள்ளையார்னு இருக்கிறனால அவனுக்கு பாண்டு பேர் அது வியாதி இல்லை அது அவனுடைய நிறம் பலராமன் எப்படி விளையாடுகிறானோ அது மாதிரி பகவான் அங்கே வெண்மையான நிறம் இருக்கிறான் ரங்கம்னா கலர் பாண்டு என்றால் வெண்மை பாண்டு ஒளி அதாவது அந்த வெண்மை ஒளி தூய்மையாக இருக்கிறது பார்க்கலாம் இருக்கு வெண்மை யாருக்கும் எப்பவுமே பிடிக்கும் இப்போ வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி போடுறவங்களுக்கெல்லாம் என்ன ஆசை இருக்குன்னா அந்த வெண்மை நல்ல பிரகாசமாக இருக்கணும்னு தெரியப்படுவாங்க ராஜாஜி மெட்ராஸ் பிரெசிடென்சிக்கு சீஃப் மினிஸ்டராக இருந்தபோது அப்போ அவரை பிரைம் மினிஸ்டர்னு சுப்ரீமியர்னு சொல்லுவாங்க அப்போ தன் வேஷ்டியை தானே தான் துவச்சுக்குவாரேன் ஒரு காரணம் அனுஷ்டானம் இன்னொன்னு தூய்மை நல்லா பளிச்சு நிற்கணும் பிரகாசமா இருக்கணும்ட்டு அப்படி அந்த துதி ஒளி திமிர மஷி சேஷ திமிரம் அப்படின்னா இருள் இருளினுடைய மசி மசின்னா இங்கு அந்த காலத்தில் பெரியவங்கெல்லாம் பேனாவுக்கு மைய ஊத்துறதுக்கு மசி தீந்து போச்சுன்னு சொல்லுவாங்க மசி என்ற சொல்ல சொல்ல பயன்படுத்துவார்கள் மசினா இந்த வாரத்தை தான் மசின்னா இங்குன்னு அர்த்தம் இங்குக்கும் மசின்னு சொல்றதுண்டு இந்த பெண்கள் கண்களுக்கு ஒன்று போட்டுக்குவாங்கல்ல காயல் மையை கண்மை அதுக்கும் மசின்னு சொல்றதுண்டு திமிர மசி சேஷ என்றால் இரவின் இருட்டாகிய மையின் மிச்சம் சேஷம் அப்படின்னா மிச்சம்னு அர்த்தம் வி சேஷம் என்ன உயர்ந்ததுன்னு அர்த்தம் இப்போ பகவானுக்கு படைக்கிறதுக்குன்னு ஒரு பொருளை வாங்கிட்டு அதை நாம் கொஞ்சம் நுகர்ந்துட்டோன்னு சொன்னால் அது வந்து சேஷம் ஆயிடுத்து அதை பகவானுக்கு வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இப்போது தீபாவளிக்கு கிருஷ்ண ப பரமாத்மாவுக்கு படைக்கணும் அப்படின்னு சொல்லி நெய் பருப்பு வெல்லம் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க வீட்டில் இருக்கிற வாண்டுகள் என்ன பண்ணும் அம்மா இல்லை சமயமாக பார்த்து அலைமாரியை நெய் பாக்கெட்டை திறந்து உள்ளே விட்டு கொஞ்சம் எடுத்து நிற்கிடும் வெள்ளை தடுத்து ரெண்டு வயறு போட்டுடும் இப்போ இதெல்லாம் பெரியவங்க பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க பார்க்காத வரைக்கும் பிரச்சனை இல்லை பார்த்துட்டாங்கன்னா ஐயோயோ போச்சு எல்லாம் சேஷம் இதை இனிமேல் நம்ம பகவானுக்கு படைக்க முடியாதுன்னு சொல்லி இன்னொரு நெய் பாக்கெட் வாங்கிட்டு செய்வாங்க சில பிள்ளைகள் வேணும்னே அம்மாவுக்கு தெரியாத மாதிரி எடுக்கிற மாதிரி தெரிகிற மாதிரி எடுப்பாங்க ஏன்னா அப்படி எடுத்துட்டால் அது சேஷம் ஆயிடுச்சு நீக்கே கொடுத்துருவாங்க இல்லை நீங்கள் தின்னு முண்டமே தின்னு தலை அப்படின்னு அப்போ அன்றைக்கி ராத்திரி பரம் போட்டு மோஸ்கலாமில்ல அதுக்கு அப்ப அதுக்கு சேஷம்னு பேரு நாம கை வச்சு அதை எச்சிலாக்கிட்டோம் மிச்சமாக்கிட்டோம் என்ற ஒன்றினுடைய சாயல் ஒன்றினுடைய விடுபட்ட பொருள் ஒன்றினுடைய மீதி இருக்குமானால் அது சேஷம் நம்ம சாப்பிட்டு மீதி வச்சா சேஷம் ஒரு மனுஷன் ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தான் அவனை இழுந்து போயிட்டான் ஆனா அவன் உட்காந்து விரிச்சிருந்த அந்த தடுக்கோ பாயோ மீதி இருந்தா அதுக்கும் சேஷம்னு பேர் ஒரு முறை காந்தி ரயில் பிரயாணம் பண்ணி அவர் பக்கத்தில் ஒரு போலீஸ்காரனு ரெண்டு பேரும் பிரயாணம் பண்ணும்போது இந்திய நாட்டுக்கு ஆடும் போது போட்டு ஆடுற மாதிரி இருக்கும் ரெண்டு பேரும் இவர் அவர் மேல சாஞ்சு தூங்குறார் அவர் இவர் மேல சாஞ்சு தூங்குறார் அந்த போலீஸ்காரும் ஒரு கருப்பாரு போர்வை போத்திருந்தான் குளிர்காக என்னாச்சு தூக்க காந்தி என்ன பண்ணிட்டாரு அந்த போர்வையை தன் காலு கடியில இழுத்து அது மேலே தன் காலை வச்சு ஆனந்தமாக தூங்கிட்டு இருக்க கதகதைக்கு திடீர்னு நள்ளிரதலை முடிச்சு பார்த்தா அந்த போலீஸ்காரரை காணும் ஆனா அந்த போர்வை மட்டும் இருக்கு அங்க ஒரு சின்ன பேப்பர் இருந்துச்சு கடிதாசி அதை காந்திஜி படிச்சு பார்த்தார் அதுல என்ன எழுதியிருந்ததுன்னு அந்த கடிதத்திலே அவர் எழுதியிருந்தார் பெரியவரே தங்கள் கால்களை என் போர்வை மேலே வைத்து நீங்கள் நிம்மதியாக தூங்கி கொண்டிருந்ததனால் இந்த போர்வையை எடுக்காமலே நான் குருவுக்கு இறங்கி போகிறேன் இதில் என் விளாசம் எழுதியிருக்கிறேன் தயவு செய்து இந்த போர்வையை இந்த விளாசத்துக்கு அனுப்பி வைக்கவும் அப்படின்னு லெட்டர் இருந்தது அப்ப காந்தி பார்த்தார் அடேங்கப்பா நாம தான் அஹிம்சாவாதின்னு நினைச்சா இவர் நமக்கு மிஞ்சனவராக இருக்கிறார் நம்ம தூக்கம் கலைஞ்சிடுமேங்கிறதுக்காக தன் போர்வையே விட்டுட்டு போயிருக்கிறாருன்னு சொல்லி அதை பத்திரமா அந்த விளாசத்துக்கு அனுப்பி வைச்சாராம் காந்தியின் வாழ்க்கை வரலாற்றில் ஒரு சம்பவம் இப்போ அந்த போலீஸ்காரர் போன பிறகு அவர் விட்டு போன அந்த உடையானது சேஷம் மீதி அவருடைய சேஷம் இங்கே திமிர மசி சேஷம் இரவினுடைய இருளாகிய மையினுடைய மிச்சம் அப்படின்னா கொஞ்சம் இருக்கு இருட்டு இன்னும் பரிபூர்ணமா போகலை இவர் சொல்ற டயத்தை நம்ம கரெக்டாக சொல்றதா இருந்தா இப்போ நடக்கிற சீசன்ல அஞ்சு நாற்பத்தி எட்டு அஞ்சு ஐம்பதுக்கு இந்த நிலைமை நீங்க பார்க்கலாம் காலையில் அஞ்சு ஐம்பதுக்கு எழுபத்தி அஞ்சு வெளிச்சமும் இருபத்தஞ்சு அந்த லேசாக அந்த இருள் மாதிரி இருக்கும் திமிர மசி சேஷம் கல்மாஷம் கல்மாஷம்னா கருப்பும் வெண்மையும் கலந்து எழுதப்பட்ட ஓவியத்துக்கு கல்மாஷம்னு பேர் பிளாக் அண்ட் ஒயிட் இப்போ பழைய காலத்து சினிமா போறாமல் கல்மாஷம் கல்மாஷம்னா பிளாக் அண்ட் ஒயிட் பிளாக் அண்ட் ஒயிட் வேரியேட்டட் அப்படி டிசைன் பல வண்ணங்கள் இல்லாமல் வெறுமனை கருமையும் வெண்மையும் மட்டுமே வைத்து தீட்டப்பட்ட ஓவியத்துக்கு கல்மாஷம்னு பேர் இந்த கொஞ்சம் இருளும் கொஞ்சம் வெண்மையும் கலந்த ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிசைனை நம்ம வானத்தில் பார்க்கிறோம் அது என்ன அழகா இருக்குதுன்னு அதை பார்த்து ரசிக்கிறார் அதாவது கவிஞர்களுக்கும் புலவர்களுக்கும் ரசனைன்னு ஒன்று இருக்கும் எதை பார்த்தாலும் அதில் ஒரு அழகை பார்ப்பார்கள் அதில் ஒரு டிசைனை பார்ப்பாங்க இப்போ டேபிளில் சாம்பார் ரசம் சாதமெல்லாம் வச்சிருக்கிறான் அங்கே தக்காளி கச்சப்பும் இருக்குது குழந்த வந்து அந்த தக்காளி கச்சப்பை அப்படி கொட்டிடுதுன்னு வச்சுக்கோங்க அதை தயார் பண்ண அம்மாவுக்கு உடனே கோவம் ஐயோ கொட்டிடுச்சே போச்சேன் எல்லாம் வேஸ்டா போச்சேன்ட்டு ஆனால் அந்த விருந்துக்கு ஒரு கலைஞன் வந்திருக்கான்னு வச்சுக்கோங்க அதை பார்த்தா ஆஹா இந்த தக்காளி கச்சப்ப கரெக்டா ஆஸ்திரேலியா மாதிரி கொட்டியிருக்குதுங்க அப்படி மேப் போடலாமே இதுல அப்படிமா ஏன்னா அவனுடைய கண்களுக்கு அதுல சித்திரம் தெரிகிறது கலை தெரிகிறது ஓவியம் தெரிகிறது இந்த புலவர் மையூரகவி இருக்கிறாரு அவருக்கு காலங்காத்தால பொழுதுபிடுகிறத பார்த்தா கருப்பும் வெள்ளியும் கலந்த ஒரு அழகான சித்திர டிசைனா தெரியுதான் நாமும் தான் தினம் காலங்காலத்தாலும் முடிச்சு பார்க்கறோம் ஜன்னல திறக்கிறோம் கதவை திறக்கிறோம் ஆனா நமக்கு அது டிசைனா தெரியல இவருக்கு அது டிசைனா அதுல இருக்கிற கலையை பார்க்கிறேன் கல்மாஷம் அந்த வண்ணக்கார அந்த கருப்பு வெள்ளை கலவை ஈஷத் ஜிரும்ப உத் அப்படிங்கிற ஈஷத் அப்படின்னு சொன்ன மெல்ல சிறிதுன்னு அர்த்தம் ஈஷத் நம்ம ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுப்பிரபாதத்தில் ஈஷத் பிரபுல்லன்னு வரும் ஈஷத் என்றால் சற்று மெல்ல சிறிதாக ஜிரும்ப என்றால் திறந்த உத்பூத்தேன நிகழ்ந்த என்னன்னா இங்க தாமரை பூவை பத்தி சொல்ற அடுத்த வரியில ஈஷத் ஜிரும்ப உத்பூத்தேன பிங்கம் சரசிஜ ரஜசா சரசிஜம்னா தாமரை ரஜஸ்னா தாமரையனுடைய நடுவில் இருக்கிற மகர்ந்த தூள் பிங்கம்னா மஞ்சள் சூரிய உதயத்தினாலே ஈஷத் மிக சிறிதே ஜிரும்ப திறந்த மலர்ந்த உத்புத்தேன நிகழ்வினாலே தெரிகிற பிங்கம் மஞ்சள் சரசிஜ தாமரை ரஜசாத் மகரந்த துகள்கள் அந்த தாமரையினுடைய மஞ்சள் மகரந்த துகள இவர் மஞ்சள் வண்ணத்தை பார்க்கிறார் வானத்துல கருப்பு வெள்ளைய பார்க்கிறார் தாமரையில மஞ்சளை பார்க்கிறார் ஈஷத்துங்கிறது தாமரை முழுக்க விரிஞ்சதல்ல நல்ல கட்டு அமைப்பாக மொட்டாக இருக்கக்கூடிய அந்த மலதானது மெல்ல மகிழ்கிறது கட்டு அவிழ்கிறது அந்த ஸ்டேஜில் அது ரொம்ப அழகா நடுவில் இருக்கிற மகரந்தம் மட்டும் தெரியும் மற்ற இதழ்கள் பரிபூர்ணமா விரிஞ்சிருச்சுன்னா மக்களுடைய கவனம் அந்த மகரந்தது மேலே போகாது முழுக்க லேசா அப்படி விரிஞ்சிருக்கிறதுல தான் மகரந்த தூள் மேல மக்களுக்கு கவனம் போகும் அதனாலதான் ஈஷத் ஜிரும்ப அப்படிங்கிற ஈஷத்துனா மெல்ல சிறிதளவு அப்படின்னு இந்த குதிரை குதிரை வீரர்கள் சிலைகள் நிறைய பார்த்துருப்பீங்க அந்த குதிரை வீரர்கள் சிலையை பார்க்குற போது சிற்பிகள் என்ன சொல்லுகிறார்கள் கீழ்கண்ட விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும் கவனிச்சா அதில் உங்களுக்கு அர்த்தம் விளங்குங்கிறார் ஏன்னா அந்த குதிரை வீரன் சிலையிலே குதிரையானது ஒரு காலை மெல்ல அப்படி தூக்கின மாதிரி இருந்ததுன்னா அவன் போரிலே காயம்பட்டு பல நாள் நோய்வாய்ப்பட்டு இறந்தவன் அர்த்தனம் அர்த்தமா அந்த வீரன் ரெண்டு காலையும் மேலே தூக்கி இருக்கிற மாதிரி அந்த குதிரையின் சிலை அமைந்திருந்தால் அந்த குதிரை வீரன் போரிலேயே மரணம் அடைந்தவன் அர்த்தமா அப்படி இல்லாம குதிரையினுடைய நாலு கால்களுமே தரையில வச்சிருக்கிற மாதிரி சிலை அமைஞ்சிருந்தா அவன் நம்ம போல செத்தவன் நார்மலாக செத்தவன் அர்த்தமா அதனால இனிமே குதிரை வீரர்கள் சிலைய கோவில்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே கல்வெட்டு இருக்கும் இன்னும் ராஜா அல்லது இன்ன வீரன் அல்லது இன்னும் மாடன் இருந்ததுன்னா இந்த மாதிரி குதிரையின் கால்கள் அமைப்பு இருந்ததுன்னா அதுக்கு அந்த வீரனுடைய வாழ்க்கை இப்படி முடிந்திருக்கிறதாக அர்த்தம் அது வந்து எங்கள் மயசாஸ்திரத்தில் இருக்குது பொதுமக்களுக்கு தெரியாது என்று சொல்கிறார்கள் எதுக்கு சொல்ற மாதிரி இந்த குதிரையினுடைய கால் மெல்ல ஒரு காலை அப்படி தூக்கி இருக்கும் ஒரு ஒயிலா ஸ்டைலா அதான் ஈஷத் மெல்ல ஜிரும்ப திறந்த உத்புதேன நிகழ்ந்த அதாவது இந்த மெல்ல திறத்தல் என்பது ஒரு நிகழ்ச்சி அந்த நிகழ்வினாலே என்ன தெரிகிறான் அப்படின்னு சொன்ன பிங்கம் பிங்கம்னா மஞ்சள் என்ன மஞ்சள்னா தங்கத்தின் மஞ்சள் மஞ்சள்லயே பல ஷேடு இருக்குது ஆரஞ்சு எல்லோ கோல்டு எல்லோ லெமன் எல்லோ அப்படின்னு பல எல்லாம் சொல்றாங்க கொஞ்சம் லேசாக செம்மை கலந்துருந்தால் அது ஆரஞ்சு எல்லோ ஆகிடும் அப்படி இல்லாமல் லெமன் எல்லோன்னு இருக்கு அது பளிச்சுன்னு இருக்கும் கோல்டு எல்லோன்னு ஒன்று இருக்குது கோல்டு எல்லோ வந்து கொஞ்சம் டல்லாக இருக்கும் அது வந்து தாமரை தாதுவின் கலர் எலிமிச்சி மழம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சேர்னு இருக்கும் பளிச்சுன்னு இருக்குது அது அதை சொல்லலை இவர் இவர் வந்து தாமரை தாது தங்க நிறமாக அந்த மஞ்சள் இன்னும் சமீபத்தில் பாகிஸ்தானில் நடந்த தென் ஆசிய நாடுகள் போட்டியில் இந்தியா வந்து நூத்தி ஒரு தங்க பதக்கம் பெற்று இருக்குதான் ஒலிம்பிக்ஸ்ல வாங்க முடியல ஏதாவது வாங்குவோம் வாங்கிருக்கிறார்கள் பெருமைப்படத்தக்க விஷயம் தங்கம் என்பது அந்த நிறம் மகாலட்சுமியுடைய தாமரை தாதுவின் நிறம் சூரிய நாராயணனுடைய நிறம் அவன் வந்து புனரிகாட்சனாய் அங்கே மஞ்சள் நிறமாய் இருக்கிறான்னு சொல்லி அந்த மஞ்சள் வனத்தை சொல்வார்கள் வியாழ பகவானுடைய நிறம் பொன் நிறம் நவ குரு வியாழன்ற இருக்கிறார அவருக்கு பொன்னன் ஒரு பேர் உண்டு பொன்னன் பொன்னிரத்தோன் என்று வியாழனுக்கு பெயர் அவருடைய கலர் அப்படி இருக்கும் அந்த மஞ்சள் பிங்கம் சரசிஜ ரஜசா பொய்கை பொய்கையில் பிறப்பது சரசி ஜா பொகையில் பிறப்பது தாமரை தாமரைக்கு சரசி ஜரசிஜான்னு ஒரு பேர் உண்டு அது வந்து தெய்வீகமானது பொய்கையில் பிறப்பது பொய்கை ஆழ்வார் ஒருத்தர் ஆழ்வார் இருக்கார் இல்லையா பனிரெண்டு ஆழ்வார்கள் பொய்கை ஆழ்வார் முதல் ஆழ்வார் அவர் பொய்கையிலே தான் பிறந்தார் தாமரைகளே காணப்பட்டார் தாமரைகளை பிறந்த ஆழ்வார் புனிதமான ஆழ்வார் திருமங்கை ஆழ்வாருடைய வந்து வாச்சது குமுதவலின் ஆச்சியார் அந்த மாதிரி அப்சரஸ் தான் தாமரை என்பது மிக தெய்வமாக சொல்லப்படுகிறது அதே மாதிரி மரங்கள்ல ஆலமரத்துல பகவான் இருக்கிறான்னா அதுக்கு கிருஷ்ணவாசம்னு பேரு ஆலமரத்துக்கு இன்னொரு பேரு கிருஷ்ணவாசம் இந்த பழைய காலத்து சித்தர்கள் மூலிகை புஸ்தகங்களில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணவாச தண்டு எடுத்து அப்படிமா அதனால கிருஷ்ணவாச தண்டு அது எங்கே இருக்குன்னு தெரியல நம்ம போய் காடுது அறையக்கூடாது அது ஊழூர்லேயே இருக்கும் அடையாறுலையே இருக்கும் மெட்ராசிலே ஆலமரம் ஆலமரம் கிருஷ்ணவாசம்னு சொல்லுவாங்க ஏன்னா அங்கே பகவான் சரி கிருஷ்ணன் இங்கே குடியிருக்கிறான் ஆலமரமும் அஸ்வத்தமரம் அரசமரமும் தெய்வீகமானவை மலர்களிலே தாமரை தெய்வீகமானது சரசசா ரஜஸ் அப்படின்னா ரஜஸ்ங்கிற சொல்லுக்கு பல அர்த்தம் உண்டு தூள் தூசி அதுக்கு ரஜஸ்ன்னு சொல்லுவாங்க தாமரை தாதுவுக்கு ரஜஸ்ன்னு சொல்லுவாங்க பெண்கள் வந்து மாதவிளக்கா இருந்தால் ரஜஸ்ன்னு சொல்லுவாள் ரஜஸ்வலையா இருந்தாள் திரௌபதி வந்து துச்சாசனால் இழுத்து வரப்பட்ட போது அவள் ரஜஸ்வலையா இருந்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அதுக்கும் ரஜஸ்ன்னு பேர் அப்படி பல பொருள் இருக்குது இந்த இடத்துல தாமரை பூவினுடைய நடுமொக்கள் இருக்கு அதில் இருக்கக்கூடிய மகரந்த துகள்களை குறைக்கும் அப்போ அந்த மகரந்த தூள்ல சூரியனுடைய ஒளிப்படும் போது அந்த மஞ்சள் நிறம் அதிகமாக பிரதிபலிக்கப்படுகிறது அதிகமாக ரிஃப்ளக்ட் ஆகுது அதை பார்க்கிற போது இவர் மயூரகவி என்ன சொல்றார் இந்த சூரியன் என்ற ஓவியன் அங்க கருப்பு வெளியில ஒரு சித்திரம் வரைஞ்சிட்டான் இங்க மஞ்சள்ல ஒரு வண்ணத்துல ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்கிறான் அடுத்தவன் என்ன பண்றாண்டா அப்படின்னா சந்தியா சோனசோச்சிகி சந்தியா அப்படின்னா சந்தினா காலை பொழுது காலை பொழுதினாலே சோன சோனன்னா கிரிம்சன் ரெட் அதாவது அதிகாலையில சூரியன் உதிக்கிற போது பாத்தீங்கன்னா ஒரு செந்நிறமான ஒரு வண்ணம் தெரியும் ஒரிசான்ல அது சோனம்ன்றது அந்த சோன சோச்சிகி சோச்சிகி என்றால் ஒளி சில புஸ்தகங்கள்ல சோச்சியின்னு போட்டிருக்கு சில புஸ்தகங்கள்ல ரோச்சிகின்னு போட்டிருக்கு ரெண்டுமே ஒரே அர்த்தம் ரெண்டுல ஒண்ணு கூட தப்பு இல்லை ரோச்சியினாலும் ஒளி தான் சோச்சியினாலும் சோணசோச்சி செவ்வொலி காணப்படுகிறது இப்போ கருப்பு ஒரு கலரு வெள்ள ஒரு கலரு மஞ்சள் ஒரு கலரு கிரிம்சன் ரெட் ஒரு கலரு நான்கு வண்ணங்களிலே இந்த ஆதவன் ஓவியம் தீட்டுகிறான் சந்தியா சோன சோச்சிகி காலை விடுவினாலே செவ்வண்ணத்திலே ஒலிக்கீட்டுகளால் தீட்டியிருக்கிறான் சோணசோச்சிகி பிரார்த்த பிராரம்ப காலே எவடான அதிகாலையில அருணோதயம் தாண்டி சூரியோதயம் நிகழப்போகிற நேரத்திலே அப்போ இந்த ஸ்லோகத்தை சொல்லணும்னு ஆசைப்படுறவங்க அதை சொல்றதுக்காகவாவது காலையில் எழுந்திரிச்சிடணும் அருணோதயத்துக்கு முன்பு எழுந்திரிச்சு இந்த அழுக்கெல்லாம் நீங்கி சுத்தமாகி ஆச்சாரத்தோட நியமத்தோட ரெடியா இருக்கணும் அதான் பிராத்த பிராரம்ப காலை பிராத்தகனா காலை பிராரம்பொழுது தொடங்கக்கூடிய நேரத்திலே இந்த காலை பொழுதுல வந்து விரதத்தை முடிக்க முடிச்சா ரொம்ப புண்ணியம்னு சொல்லியிருக்கு ஏகாதசி முந்தினாள் ஏகாதசி மறுநாள் துவாதசின்னா துவாதசி பாரணைய காலையில முடிக்கணும் துவாதசியினுடைய அரிவாசரம் சொல்லப்பட்ட ஒண்ணுங்கள் எட்டு காலை பொது கொடுத்துக்குள்ளே முடிக்கணும் வந்து காலை பொழுது விசேஷம் சொல்லப்பட்டிருக்கு மொரீஷியஸ் தீவிலே தமிழர்கள் எல்லோரும் என்ன பண்றாங்கன்னா மொரீசியஸில் தமிழர்கள் நிறைய இருக்கிறார்கள் இந்தியர்கள் இருக்கிறார்கள் தமிழர்கள் ரொம்பவே இருக்கிறாங்க புரட்டாசி மாசம் பூரா அவர்கள் இறைச்சி உணவு உண்பதில்லை புலால் மறுக்கிறார்கள் அடுத்து புரட்டாசி மாதம் எல்லா சனிக்கிழமையும் ஒரே ஒருவேளை தான் சாப்பிடுகிறார்கள் புரட்டாசி மாதத்தினுடைய கடைசி சனிக்கிழமை என்ன பண்றாங்களா முழுக்க முழுக்க பட்டினி இருந்து இரவு நேரம் கண் விழித்து பஜனை செய்கிறார்கள் இரவு முழுக்க கண் விழித்து பஜனை செய்து மறுநாள் காலையில ஞாயிற்றுக்கிழமை காலையில அதை முடிக்கிறார்கள் இப்படி ஒரு ஆஸ்திகத்தை நம்ம இந்தியாவில் கூட காண முடிகிறது இல்லை இவர்கள் மொரீஷியஸுக்கு போனாலும் இந்த ஆச்சாரத்தை விடாமல் இருக்கிறார்கள் என்று வெளிநாட்டுக்கு சென்று வந்தவர்கள் ரொம்ப வியப்பாக சொல்கிறார்கள் அந்த விரதத்தை கால பொழுதில் முடிக்கிற போது ஆதவனுடைய ஆசைய நமக்கு அங்கே கிடைக்கிது அந்த விரதத்தினுடைய பரிபூர்ண பிளெஸிங் அதுதான் பிராத்த பிராரம்ப காலே சகலமப்பி ஜெகச்சித்திரம் உன்மேலையி சகலமப்பின்னா அனைத்துன்னு அர்த்தம் அதாவது இந்த உலகத்தினுடைய ஒளிவு மறைவான பகுதிகளெல்லாம் அப்போ தெரியுது நமக்கு ஒரு மரத்தினுடைய கிளைகளுக்குள்ளே பட்சிகள் ஒளிந்திருப்பதும் கூடுகள் கட்டி இருப்பதும் அடுத்தாப்பில் வந்து இலைகள் மூடியிருப்பதும் திறந்து இருப்பதும் மரத்தின் நிழலடியிலே இருக்கிற பாம்பு பொற்று இந்த எல்லா விஷயங்களும் அதான் சகலம் சூரியனுடைய வெளிச்சம் வந்தாதான் நமக்கு பரிபூர்ணமாக எல்லாம் புரியுது இப்போ இரவு வெளிச்சத்துல நம்ம ஒரு சேலையோ ஒரு வேஷ்டியோ எடுத்துட்டு வந்து அவங்க வந்து ஆயிரம் பாட்ஸ் பல்பில போட்டு காமிச்சிடறாங்க நமக்கு ஒரு விதமான நிறம் தெரியுது வீட்டுக்கு வந்து பகல் வெளிச்சத்துல பார்த்தா வித்தியாசமான நிறமா இருக்கு எடுக்கிற போது அந்த மாதிரி இருந்ததே இப்ப வேற மாதிரி தெரியுது என்ன இதுதான் நிஜவர்ணம் சூரிய ஒளிதான் உண்மையான கலரை எடுத்துக் கொடுக்குது மற்ற செயற்கை விஞ்ஞான விளக்கு ஒலிகள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா கதிர்வீச்சினாலே துணிகளில் இருக்கக்கூடிய நிறத்தை ரசாயன மாற்றத்தினாலே வித்தியாசப்படுத்தி காட்டுகிறது ஆனால் சூரிய ஒளி இயற்கையான ஒளி அதில் நிஜவரணம் புலப்படுகிறது அதனால ஒளிவு மறைவாய் இருந்த இருள் மூடி கிடந்த பூமியினுடைய எழில் அனைத்துமே சகலம் அப்ப எல்லாவற்றும் கூட ஜகச்சித்திரம் ஜெகத் சித்திரம்னா இந்த உலகினுடைய எழில் ஓவியங்கள் இந்த உலகத்துல ஆண்டவன் படைப்புல எல்லாமே ஓவியம் ஆச்சரியம் ஓவியம் உண்டு பகவானுடைய படைப்பில ஒரு இலை எடுத்துக்கிட்டா ஆச்சரியம் ஒரு உதிர்ந்த சருகிலே ஆச்சரியம் மைக்ரோஸ்கோப்புல காஞ்சி சருகை வச்சு பார்த்தா அதுல எவ்வளவு ஆச்சரியமான விஷயங்கள் தெரிகின்றன மரம் கிளை பூ விலங்கு எலி பறவை மண் கல் சமுத்திரம் அனைத்திலும் ஒரு அழகு இருக்கிறது அந்த அழகு தான் ஓவியன் படம் பிடித்து காட்டுகிற போது அந்த பிக்சர் சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்கிறோம் அப்படி இந்த உலகத்தினுடைய மறைந்து கிடக்கிற அத்தனை அழகையும் ஜெகச்சித்திரம் உன்மீலையந்தி உன்மீலையந்தின வெளிப்படுத்துகிறது அதாவது ரிலீஸ் பண்ணுது அந்த அழகு இல்லாத அழகு இல்லை ஏற்கனவே இருக்கிற அழகு தான் அதை வந்து அது மூடியிருந்ததை அந்த மறைப்பை எடுத்து விடுகிறது பீகாரில் தசரத் மாஜின்னு ஒருத்தரம் அவருக்கு என்னடா தொழில்னா எலிபிடிக்கிற தொழில் எலி சில பேருக்கு தேவைப்படுது எலிபிடிச்சு விஞ்ஞானிகள் பரிசோதனைக்கு எலி கேட்கிறார்கள் பூனை வளர்க்கிறவர்கள் தங்கள் பூனைக்கு ஆகாரத்துக்கு எலி கேட்கிறார்கள் எலியை உணவாக சாப்பிடுகிறவர் சில பேர் இருக்கிறார்கள் அவர்களுக்கும் எலி கேட்கிறார்கள் அவங்களுக்கெல்லாம் எலிபிடிச்சி விற்கிற ஒரு ஆள் இந்த ஆள் என்னடா பண்ணினார் அப்படின்னா அங்கே ஒரு குறிப்பிட்ட குன்று இருக்கிறது அந்த குன்று இருக்கிறதுனால அந்த குன்றுக்கு அந்த பக்கம் இருக்கிற ஊருக்கு போகிறதுக்கு அந்த ஊர் மக்கள் அறுபது கிலோமீட்டர் தூரம் சுற்றி போகிறார்கள் அறுபது கிலோமீட்டர் தூரம்னா இப்போ திண்டி ஒன்று கிலோமீட்டர் அதுக்கு மேற்கொண்டு இருபது கிலோமீட்டர் கூட்டிக்கிங்க ஒன்றரை மணி நேரம் நீங்கள் மொபைல் பஸ்ஸில் பிரயாணம் பண்ணணும் அப்படிப்பட்ட தூரமா இவர் பார்த்தார் இந்த ஊர் மக்கள்லாம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லி அந்த குன்றை தானே தனி ஆளாக தன்னந்தனி ஆளாக ஒரு சுத்தியிலும் ஒளியும் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கி இருபத்தைந்து ஆண்டுகள் செதுக்கி அறுபது கிலோமீட்டர் அந்த தூரம் சுற்றி போகக்கூடியது இருக்க அந்த பாதையில் நீங்கள் சுற்றி போக வேண்டிய அவசியம் இல்லை என்று அறுபது மீட்டர் நீளத்திற்கு வெட்டி எடுத்து ஒரு பாதையை உண்டு பண்ணிவிட்டார் குறுக்கு பாதை இதை லிம்கா சாதனை புத்தகம் அவருடைய பெயரையும் புகைப்படத்தையும் வெளியிட்டு அவர் செய்த சாதனையையும் எழுதி பாராட்டி உள்ளது இது எவ்வளவு பெரிய சர்வீஸ் பாருங்க மூணு வருஷம் ஒரு தனி மனுஷன் ஊர் மக்களுக்காக எவ்வளவு பெரிய சோசியல் சர்வீஸ் பண்ணிடு இப்போ இந்த பாதை இதுக்கு முன்னால் இருந்ததா இல்லையா இருந்தது இருந்த பாதையை கல்லு மூடி இருந்தது அந்த கல்லை அப்புறப்படுத்தினால் அந்த பாதை வெளிப்பட்டது புதிதாக சிருஷ்டி பண்ணலை எல்லா பொருளுமே ஏற்கனவே இருக்கு அதை மூடி இருக்கக்கூடிய மறைப்பானை எடுத்து விட்டால் அது வெளிப்படுகிறது அதான் மேனிஃபெஸ்டேஷன் வெளிப்படுத்து கதிர்கள் சூரியனுடைய கதிர்கள் இந்த அழகான பூமியினுடைய அமைப்பையும் இறைவனுடைய படைப்பையும் அதிகாலையிலே சூரியன் உதிப்பதனாலே அனைவர் கண்களும் பார்க்கும்படியாக அதை ரிலீஸ் பண்ணிவிடுது காந்திகீன ஒளி அதாவது உண்மையில வெளிப்படுத்துதுன்னு சொன்னாரு அது எதனா வெளிப்படுத்துதுன்னா இந்த காந்தியனா ஒளி சூரியனுடைய கதிர்கள் தீட்சண துஷகா தீட்சண துஷகா அப்படின்னு சொன்ன இங்க சூரியனுக்கு ஒரு புதுசா ஒரு பெயர் கொடுக்குறார் தீக்ஷணம்னா கூர்மையான துஷஹா ஒளி கூர்மையான ஒளிகள் ஒளி கதிர்கள் தீட்சண துஷகா இப்படி சூரியனுக்கு நீங்கள் ஒவ்வொரு ஸ்லோகத்துலையும் ஒவ்வொரு நாமாவாக பார்த்துட்டு வர்றீங்க சூரிய சகசிரநாமத்தில் இல்லாத பேரெல்லாம் கூட இதில் நீங்கள் கம்ம கிராஸ் பண்ணலாம் இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுனால இப்போது வாஷிங்டன் டிசின்னு சொல்கிறாங்க அமெரிக்காவில் வாஷிங்டன் டிசின்னு ஒரு ஊர் இருக்குது அதை பற்றி கல்லூரி மாணவர்கள்ட்ட கேட்டு பாருங்கள் ஏன் வாஷிங்டன் டிசின்னு சொல்கிறாங்களே வாஷிங்டன்னே தெரியுது டிசி என்ன ஏன் அப்படின்னா அங்கே கரண்ட் யூஸ் பண்ணுவாங்களா இருக்கும் அதான் டிசி கரண்ட்டுக்கு டிசின்னு போட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உண்மை அது இல்லை District of கொலம்பியா District of கொலம்பியா அப்படிங்கிறத அது சுருக்கி டிசின்னு போட்டிருக்கிறான் இப்போது சிதம்பரத்திலிருந்து பறக்கிபேட்டைக்கு போகிற வழியில் முட்லூர்னு ஒரு ஊர் உண்டு அதுக்கு வந்து பி முட்லூர் சி முட்லூர்னு ரெண்டு முட்லூர் உண்டுங்க முட்டி திரும்புவது முட்டல் அப்போது நான் கேட்டேன் எங்கள் மனுஷாளுக்கு இனிஷியல் உண்டு நான் பார்த்துருக்குறேன் இது என்ன ஊருக்கெல்லாம் இனிஷியல் கொடுத்துருக்குறாங்க இந்த ஊரை யாராவது பெற்றெடுத்தாங்களாம் என்ன செய்தி அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு முட்லூர் இருக்குதுங்க அந்த ஏரியாவில் புவனகிரி பக்கமாக இருக்கிற முட்லூருக்கு பி முட்லூர்னு நாங்கள் பேர் கொடுத்துருக்குறோம் சிதம்பரம் பக்கமாக இருக்கிற முட்லூருக்கு சி முட்லூர்னு பேர் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு இந்த ரெண்டு முட்லூர்லேயுமே நான் போய் சொற்பொழி பார்த்திருக்கிறேன் அதனால தான் பத்திரிகை அடிக்கிற போது சார் பி முட்லூர் நீங்கள் போட்டு சி முட்லூர் போய் இறங்கிடாது இங்கேன்னு அதனால தான் நான் வந்து இந்த ஊரை பற்றியும் எனக்கு தெரியும் வாஷிங்டன் டிசி இனிஷியல் ஆஃப் கொலம்பியா போட்டுக்கிறார் தீட்சணம் என்றால் மிக அதிவேக வீரியமான கூர்மையான பிரகாசமான ஒளிகளை தருகிறவன் தீக்ஷணத்விஷகா என்று இங்கே சூரியனுக்கு ஒரு பெயர் அழகா தீட்சணத்விஷகா அக்ஷனாம் அக்ஷனாம்ன கண்களுக்கு இந்த ஸ்லோகம் கண்களுக்குரிய ஸ்லோகம்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இங்க இருக்கு அந்த வார்த்தை அக்ஷனாம் உங்கள் கண்களுக்கு அக்ஷம்னா கண்ணு விசாலாட்சி அப்படின்னா விசாலமான கண்ணுடையவள் காமாட்சி அப்படின்னா விரும்பிய பொருளை தரக்கூடிய கிடைக்க நோக்கம் உள்ளவள் அர்த்தம் விசாலாட்சி காமாட்சி புனரிக்காட்சன் தாமரை போன்ற கண்ணுள்ள வந்து அக்ஷன் வரதெல்லாம் வந்து கண்ணும் குறைக்கும் பரீட்சா அப்படின்னா எக்ஸாமினேஷன் நாலாபுரமும் சுற்றி சூப்பர்வைஸ் பண்றது பரீட்சா ஈக்ஷான பார்த்தல் எதிர்பார்த்தல் அக்ஷ அவரது அக்ஷனா உங்களுடைய கண்களுக்கு ஏன் கண்களுக்கான இந்த கண்ணால நீங்க சினிமா பார்க்கலாம் இந்த கண்ணால அழக பார்த்து ரசிக்கலாம் இயற்கையை ரசிக்கலாம் பெண்களை ஆண்களை பார்த்து ரசிக்கலாம் ஆண்களை பெண்கள் பார்த்து ரசிக்கலாம் குழந்தைகளை பெற்றோர் பார்த்து ரசிக்கலாம் இந்த சிற்ப பார்க்கலாம் அதெல்லாம் விடுங்க கண்களாலே பார்ப்பதால் மாத்திரமே பெரிய புண்ணியம் எல்லாம் சொல்றாங்க இப்ப கருடாழ்வார் இருக்கிறாரு கருடன் பறக்குற போது அந்த கருடனை கண்ணால பார்த்தா போதுமா பெரிய புண்ணியம் ஒரு ஸ்ரீரங்கம் கோவில் எவ்வளவு பெரிய கோவில் அந்த கோவில எட்டு தடவை பத்து தடவை சுத்தனா என்ன புண்ணியமோ அதை ஒரே ஒரு தடவை வானத்துல பறக்கிற கருடனை பார்த்தா கிடைக்குதுன்றாங்க கருட தரிசனம்னு பேரு அந்த கருட தரிசனங்கிற புண்ணியம் யாருக்கு கிடைக்கும் கண் உள்ளவங்களுக்கு தானே கிடைக்கும் குருடர்கள் கிடைக்காது இல்லையா கண் நல்லா இருந்தே அது பருந்தா கருடனா காக்காயான கண்டுபிடிக்க தெரியணும் இல்ல அப்போ கண்கள் உங்களுக்கு அதிகமான பிரகாசம் உள்ளவையாக இருக்கணும் மே காலை கருடனை பார்த்து கான் காவல் காக்கும் கருடனை காலங்காத்தால பார்த்தா ரொம்ப விசேஷமா அது உனக்கு பாதுகாப்பு அளிக்கும் ஓடும் கருடனை நாடிக்கான் தீவினை போக்கும் வானத்தில் பறந்து போவார் கருடனை அதன் குரல் கேட்டு பார்த்தால் உன்னுடைய சகல கர்மாவும் தீரும் மாலை கருடனை கூட்டில் கான் மறுபரப்பு இல்லையே கருடன் வந்து தன்னுடைய கூட்டில் வந்து உட்கார்ந்த பிறகு சாயந்தர நேரத்துல ஆறு மணிக்கு சூரிய ஒளி மயங்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா உனக்கு மறுஜன்மே இல்லை என்று கருட தரிசனத்தினுடைய பெருமையை சித்தர்கள் இப்படி பாடியிருக்கிறார்கள் கருடனை பற்றி நிறைய இருக்கு நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு கருடனுக்கு சகசனாமம் இருக்கு கருடனுக்கு நிறைய ஸ்லோகங்கள் இருக்கு அதெல்லாம் இன்னொரு நாள் பார்க்கலாம் இப்படி கருட தரிசனம் என்ற மாபெரும் புண்ணியத்தை கண்களால் சும்மாவே சந்திக்கலாம் இப்போ நான் பல வெளியூருக்கு ஒரு பிரச்சனையாக போகிற போது வழியில் எங்கேயாவது கருடன் கிடைக்கிதான்னு பார்ப்பேன் ஆர்வமாக ஜன்னல் வழியாக உட்காந்து பார்த்துட்டே இருப்பேன் அந்த கருடனை பார்க்குற போது அப்பா வயனத்தையா நான் போகிற சமாச்சாரம் நல்லபடியாக முடியணும் அப்படின்னு சொல்லி மனசில் வேண்டி பார்த்துக்கிட்டா அது இதுவரைக்கும் நூற்றுக்கு நன்மையாகவே வெற்றியாகவே முடிந்திருக்கிறது அந்த காரியம் தோல்வியாக முடிஞ்சதில்லை நீங்கள் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் மந்திரம் சொல்லி பிரார்த்தனை பண்ணி அடையக்கூடிய புண்ணியத்தை கண்ணால் கருடனை பார்க்கறதுனாலே அடையிறோம் அன்றாடம் காலையில் கருடனை பார்க்கறது அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டீங்கன்னா அதுலேயே உங்கள் பாவங்கள் மலமலையாக போகும் அந்த காலத்தில் பெண்கள் பாட்டிகள்லாம் என்ன பண்ணுவாங்க கருடனை ஆகர்ஷணம் பண்ணக்கூடிய சில ஸ்லோகங்கள் பாடல்கள்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தாங்க அதை சொன்னால் கருடனை எங்கே இருந்தாலும் ஓடியாந்துடும் உடனே இவங்க வீட்டுலேருந்து தயிர் சாதம் வைப்பாங்க அந்த தயிர் சாதத்தை சாப்பிட்டு அது இப்போ கருடனை கண்ணால் பார்த்த புண்ணியம் ஒன்று கருடனுக்கு சாதம் வச்ச புண்ணியம் ஒன்று ரெண்டும் கிடைக்கும் அது அப்போ கருடாழ்வாருடைய ஒரு மகிமையை நம்ம அங்க பாக்குறோம் அதுக்கு கண்டு போயணும் இல்லையா அக்ஷனம் உங்கள் கண்களுக்கு முதம் முதம்னா மகிழ்ச்சியை சந்தோஷத்தை உபநயநாத் உபநயதாத் உபநயதாத்னா கொண்டு வரட்டும் அதாவது தானே உங்களுக்கு மகிழ்ச்சி வரல தானே மகிழ்ச்சி வந்தா நீங்க இதுக்கு வந்து சூரிய சதம் கேட்டு உட்காந்துருக்கிறீங்க அவங்கவுங்க வீட்டுல ஜாலியா உட்காந்துருக்கீங்களா தானே எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் வரமாட்டேங்குது அதனால தானே நம்ம வந்து இங்க உட்கார்ந்து சூரிய சதம் கேட்டாலும் வருதானு பார்ப்போம் அப்படி நீங்க வந்து உக்காந்துருக்கிறான் அதனால மையூர் என்ன சொல்றாரு நீங்கள் எதிர்பார்க்கிற மகிழ்ச்சியை அதிர்ஷ்டத்தை இந்த சூரியன் உங்களுக்கு கொண்டு வரட்டும் அப்படிங்கிற ஒரு முறை தியாகராஜ சுவாமிகள் ஒரு நாள் பகல் முழுக்க போய் விடுவிடா அலைஞ்சு பார்த்துட்டார் திருவையாறு தஞ்சாவூரில் ஒருத்தம் கூட அன்னைக்கு அவருக்கு அரிசி போடலை அவர் வந்து எப்போவுமே அவர் வீட்டில் அரிசி பானையே இருக்காது ஏன்னா யாரு அரிசியை சேமிச்சு வைக்கிறானோ அவங்க வீட்டில்தான் அரிசி பானை இருக்கும் இவர் வீட்டில் சாமான்லாம் ரொம்ப கம்மி அன்னன்னைக்கு போய் பிச்சை எடுப்பார் ஒரு ஆள் சாப்பிட்ற அரிசி கிடைச்சா வந்துடுவார் சமைச்சு சாப்பிட்டுருவார் அவ்வளோதான் தட்டு மூட்டு சாமான்லாம் கம்மி எவனால ராத்திர திருட்டு பையன் வரான்னு வச்சுக்கங்களேன் தேராய்ச்சி வீட்டுக்கு அவனுக்கு ஏமாற்றம் கிடைக்கும் சாபம் போட்டு போவான் எந்த காண்டி போயிருக்கிறானோ இங்கே ஒரு எவர் சில கூட காணாமடா அப்படின்னு போயிடுவான் அவ்வளவு தூரம் அவருக்கு ரொம்ப சுருக்கமான உடைமைகள் வச்சுருந்தார் ஒரு முறை அவருக்கு நாள் முழுதும் முஞ்சபுருத்தி தேடி போய் பாடல்கள் பாடியும் ஒருவரும் ஒரு கைப்பிடி அரிசி கூட போடவில்லை அப்போ ராத்திரி எட்டு மணிக்கு இவர் பசியோடு இருக்கிறாருங்கிறது ஒன்று ஊர் பூராக சுற்றி அலைஞ்சதில் களைப்பு பாட்டு பாடினதில் வேற மயக்கம் இந்த மூணு சேர்ந்து அசந்து போய் ராமா இன்னைக்கு பட்டினி மயக்கம் களைப்பு மூணும் கொடுத்துருக்கிறேன் ஓம் பிரசாதம் தான் போ அப்படின்ட்டு கதவை திறந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்சார் நுழைஞ்சி நேராக போய் ராமருடைய சன்னிதானத்தில் உட்காந்து ரொம்ப அலுப்பு ஆயாசத்தோடு ராமனை பற்றி மெல்ல பாடிக்கிட்டு இருக்கேன் அப்போ யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்குது எனக்கே சோறு இல்லை யாரோ கதவை வேற தட்டுறாங்களே அப்படின்ட்டு போய் இவர் கதவை திறக்கிறார் திறந்தா ஒரு வயதான தாத்தா ஒரு பாட்டி வயசு ஆயிடுச்சே தவிர உடம்புல முறுக்கு இன்னும் குறையலை நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறாங்க இங்கிருந்து அடுத்த ஊருக்கு நடந்தே போயிடுவாங்க போல் இருக்கு அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறாங்க கூட ஒரு வேலையாடு அவன் தலையில் ஏதோ ஒரு பொட்டி நிறையா ஜாமான் வச்சுருக்கிறான் மூணு பேருமா உள்ளே வந்தாங்க வந்த உடனே இவர் வந்தவங்களை நான் அன்றைக்கே சொன்னேன் நாம் போய் ஒரு விருந்தாள கூப்பிட்டு வந்தால் அவங்களுக்கு அதித்தின்னு பேர் நாம் கூப்பிடாமலே தேடி வந்தால் அவங்களுக்கு அபியாகத்தர்கள்னு பேர் அதிதிகளுக்கு சோறு போடுறதை விட அபியாகத்தர்களை சோறு போட்டால் அதிக புண்ணியம்னு சொல்லுவாங்க ஏன்னா அதித்தினால் நீங்கள் ஏற்கனவே வீட்டில் அரிசி எவ்வளோ இருக்குது பருப்பு இருக்குன்னு எவ்வளோ இருக்குன்னு கணக்கு பண்ணி பார்த்து யாரை கூப்பிட்டா குறைவாக சாப்பிடுவான் அப்படின்னு யோசனை பண்ணி கூப்பிட்ருப்பீங்க ஆனால் அபியாகதர்கிறது எதிர்பாராமல் வர்றவங்க அவங்க நிறையா சாப்பிட்றவங்களாக கூட இருக்கலாம் அதனால் அப்படி வர்றவங்களுக்கு சோறு போட்டால் தான் புண்ணியம் அதனால் அபியாகத்தர்கள் வந்திருக்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அவங்களுக்கு அரியம் பாத்தியம்லாம் கொடுத்து உக்கார சொல்லிட்டு எளியன் குடிசை வசதி இல்லாதவன் உங்களுக்கு என்னால் அதிகபட்சம் தீர்த்தந்தான் கொடுக்க முடியும் அப்படின்னா தெரியுமே உங்கள் தெரியாத அந்த ஊரில் நாங்கள் இங்கேருந்து நேராக காசி ராமேஸ்வரம் வரைக்கும் போகிறோம் இங்கே விசாரிச்சோம் இங்கே யாரோ சத்துக்கள் இருக்கிறாரு நல்ல மனுஷங்கள் இருந்தால் அவங்க வீட்டில் தங்கலாம்னு வந்தோம் வீடுக்கு தெரிஞ்சால் போதும் சமையலுக்கு வேண்டிய ஜாமான் எல்லாம் கொண்டு வந்துருக்குறோம் டேய் பையா நீ அடுப்படி எங்கே இருக்குன்னு சாமிகிட்ட கேட்டு நீ எல்லாம் வேலையை பாரு அப்படின்னா உன்ன இந்த வேலைக்காரன் அந்த கூட எடுத்துகிட்டு போய் அடுப்படியில் வச்சு பார்த்தா ஏதா ஒரு மளிகைகளையும் வந்திருக்கு ஒரு காசு ப்ரைஸ் ஷாப்பே அங்கே வந்திருக்கு எல்லா சாமான் அதில் இருக்குது அரிசி இருக்குது பருப்பு இருக்குது எண்ணெய் இருக்கு நெய் இருக்கு உப்பு இருக்கு ஒம்மலா இருக்குது எல்லாம் அடிச்சு ரொம்ப ஒரு வாசனை தூக்குது அப்படி ஒரு சமையல் இவர் ஏற்கனவே பசியில் உட்காந்துருக்கார் வாசனை வேறு கிளம்புதா ரொம்ப நாளாச்சப்பா இப்படி வாசனை பிடிச்சேன்ட்டு ராமானு உட்காந்துருக்கிறார் இவருடைய பசியை மாற்றுறதுக்காக வந்திருக்கிற தம்பதிகள் அவர்கிட்ட பல கதையெல்லாம் பேசுகிறாங்க நாங்கள் அந்த ஊருக்கு போயிருந்தோமா அங்கே ஊர் கஞ்சாமூட்டியை பார்த்தோமா அங்கே போய் சாப்பாடு கேட்டால் போட வலியும் விரட்டிவிட்டான் ஒருத்தன் திண்ணையில் பொறுத்துக்கிறத இடம் கேட்டான் அது கூட கொடுக்க மாட்டேன்ட்டான் இன்னும் நில யானி அப்படின்னு சொல்லி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே ரொம்ப சூட்டிக்காக அதை வேலைக்காரன் வந்து சமைச்சி ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே அறுசுவை உணவு அழகாக அவன் பின்னால் வாழ மரம் இருந்தது வாழை இலை அறுத்து வாங்க எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு அந்த மூணு பேருக்கும் சாப்பாடு போட்டு கடைசியா அவனும் சாப்பிட்டான் சாப்பிட்ட உடனே அவர் தியாகராஜ சுவாமியோட அப்பா இப்படி சாப்பாடு சாப்பிட்டு மாமாங்க ஆச்சு மாமாங்க ஆச்சு பரவாயில்ல நான் உங்களுக்கு தங்கிறதுக்கு இடம் கொடுத்தா அதுக்கு இவ்வளவு நீங்கள் செஞ்சுருக்குறீங்க உங்களுக்கு நான் என்ன கை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இருக்கு இந்த இலையெல்லாம் கொண்டுவேன் நான் பின்னால போட்டு வந்துடுறேன்னு சொல்லி அவர் அந்த மூவர் சாப்பிட்ட இலைகளையும் எடுத்துக்கொண்டு தோட்டத்தில் போட்டுவிட்டு திரும்பி வந்து பார்த்தா ஒருவரையும் காணவில்லை அங்க வேலைக்காரனையும் காணாம் அந்த கிழவியும் காணாம் தாத்தாவையும் காணாம் நம்ம கனவு கண்டவோ அப்படின்னு பார்த்தா வயிற்று தடவி பார்த்தா வயிறு ஃபுல்லா இருக்கு அப்ப நம்ம சாப்பிட்டு தான் இருக்கிறோம் நிஜம்தான் பொய் இல்லை அவங்க சாப்பிட்ட இடமெல்லாம் தண்ணியெல்லாம் செஞ்சி இருக்குது எல்லாம் உண்மைதான் அங்க பாத்திரத்துல மீதி சாதம் எல்லாம் இருக்குது என்னடா சேரி அப்படின்னு பார்த்தா வந்தது சீதையும் ராமனும் தான் சமைத்தது ஆஞ்சநேயர் தான் என்று அவருக்கு புரிந்து விட்டது அப்போ அதை பார்த்து ரொம்ப அவரு மகிழ்ந்து அப்போ ஆஞ்சநேயர் மேல ஒரு கீர்த்தனை பாடுறாரு கல்குனபத நீரஜா என்ற ஒரு கீர்த்தனை இன்னைக்கும் நீங்க திருவையாறுல தியாகராஜ சமாதியில இந்த கீர்த்தனையை ஆஞ்சநேயர் குறித்து பாடுவார்கள் ஏன்னா அன்னைக்கு சமையல் பண்ணது ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் சமைச்சு சாப்பிட்ற பாக்கியம் தியாகராஜ சாமிகளுக்கு கிடச்சிருக்கு ஆஞ்சநேயர் சிறந்த குக் அப்படிங்கிறது இதிலிருந்து தெரிகிறது அவர் வந்து சமையல் கூட நல்லா பண்ணுவார் அவர் சமைச்சா ரொம்ப ருசியாக இருக்குங்கிறது இதுலேருந்து தெரியுது அனுமருடைய மகிமைகள் எவ்வளவோ இருக்கு அதில் இது ஒன்று எதுக்கு சொல்ல வரேன்னா இங்கே அவர் மயூரகவி என்ன சொல்கிறார் அதிர்ஷ்டம் தானாக உங்களை தேடி வரலேங்கிற போது சூரியநாராயணனுடைய அருளாலே அது உங்களை தேடி வரும்படி நான் செய்கிறேன் அது உங்களை தேடி வரட்டும் ஜாதக ரீதியாக உங்களுக்கு நல்லது நடக்காட்டி என் அருளாலையாவது நடக்கட்டும் என்று சொல்றதாத்து அப்படின்னா தூரிகை அப்படின்னு சொல்றோம் அந்த காலத்துல ஓவியர்கள் பிரஷ் வச்சு எழுதுவாங்கல்ல அந்த பிரஷுக்கு தூரிகைன்னு பேரு இந்த காலத்துல என்ன பண்றாங்க மரக்கட்டையில் என்னமோ செஞ்சு ஆர்டிபிஷியலா ஏதோ பிளாஸ்டிக்ல சின்ன சின்ன இது மாதிரி இலைகள் மாதிரி செய்து அதை ப்ரஷ்ன்னு கொடுத்துர்றாங்க அந்த காலத்தில் அப்படி இல்லை மயில் இறகு கொக்கு இறகு இந்த மாதிரி சில பட்சிகளுடைய இறகு வச்சு ரொம்ப நுட்பமா செய்வார்கள் ஒரு தூரிகை அந்த தூரிகையில வண்ணச்சாயத்தை தோய்த்தால் தூரிகையினுடைய இலைகள் ஒன்றோடு ஒன்று பிடிச்சிக்காது ஒட்டாது இப்போ நம்ம கடையில் ப்ரஷ் வைக்கிறானே அந்த ப்ரஷை வச்சு நீங்க பெயிண்ட் பண்ணீங்கன்னா பெயிண்ட் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்தா அது அப்படியே ஒன்றோடய ஒன்று சேர்ந்து பிடிச்சிக்கும் நம்ம டூத் ப்ரஷே பார்த்தீங்கன்னா சமயத்தில் ஒன்று ஒன்றும் இந்த கருவேலு மூலமாதிரி ஆகிடும் கொஞ்ச நாள் ஆன ஒன்னே ஸ்டிஃப் ஆகிடும் அது மாதிரி இல்லாமல் இந்த தூருகி அறந்து எப்பொழுதுமே வளையக்கூடியதாய் ஃப்ளெக்சிபிளாக மென்மையாக இருக்கும் அதில் சித்திரம் வரைஞ்சிங்கன்னா இந்த பிசுறு பிசுராக அந்த கேன்வாஸில் விழுதாது இந்த விளையடிச்ச வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளியடிச்சி இடத்த பார்த்தீங்கன்னா இந்த சுண்ணாம்படித்த பிறகு அந்த சுண்ணாம்படிக்கிற மட்டையினுடைய இந்த இதிரிகள் நார் அதெல்லாம் கூட சேர்ந்தங்க செவத்தில் தெரியும் அதுக்கு காரணம் என்னன்னா இது ரொம்ப கோர்ஸாக இருக்குது அந்த தூங்கிங்கிறது அப்படி இல்லை ரொம்ப தூவியால் செய்யப்பட்டது ரொம்ப மென்மையாக இருக்கும் இப்போ வந்து பட்டு நூல் முதற்கொண்டு ஆர்டிஃபிஷியலாக செய்கிறாங்கன்னா இந்த முசுகட்ட மரத்தில் இலைகளை தானே பட்டு பூச்சி சாப்பிடுது அது என்னடா சாப்பிடுதுன்னு கண்டுபிடிச்சா அதில் செல்லுலோசுன்னு ஒன்று இருக்குது அப்போ தாவரத்துலேருந்து செல்லுலோசை எடுத்து அதில் சில ரசாயனங்களை கலந்து அதை வந்து சின்ன துவாரங்கள் வழியாக பீச்சி அடிக்கும்படி செய்து அதை மறுபடி உலர்த்தினால் செயற்கைப்பட்டு கிடையிது ஆர்டிஃபிஷியல் Silk இப்போ வந்து பட்டு சேலைகளுடைய விலையை விட செயற்கை பட்டு சேலை வந்து விலை கம்மி இப்போ காந்தி என்ன சொன்னார் உங்களுக்கு பட்டு சேலை கட்டிக்கணும்னு ஆசையா இருந்தா செயற்கை பட்டு சேலை கட்டிக்கங்க ஏன்னா ஒரிஜினல் பட்டு சேலை கட்டுறதா இருந்தால் எத்தனையோ பட்டுப்பூச்சிகளை கொல்ல வேண்டியிருக்கு அது ஜீவஹிம்சை செயற்கைப்பட்டு தயாரிக்கிறார்கள் அல்லவா அந்த பட்டு சேலை கட்டிக்கோங்க ஆர்டிபிஷியல் சிலுக் தேவைய அப்படின்னு சொன்னார் அது மாதிரி இப்போ செயற்கையா என்னென்னமோ செய்கிறார்கள் ஆனால் அந்த கால தூரிகையானது ஓவியத்திலே பிசு இருக்கும் இன்னைக்கு அஜந்தா எல்லோரா குகைகளுக்கு போங்க அந்த அஜந்தா எல்லோரக் கோயில்களிலே வரையப்பட்ட ஓவியங்கள் எத்தனையோ நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பால் வரையப்பட்டது என்று சொல்கிறார்கள் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த வண்ணத்தினுடைய வீரியம் குறையாமல் அப்படியே புத்தம் புதுசாக பொலிவாக இருக்கு இப்போ நம்ம போட்டோ எடுக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் எடுத்த ஃபோட்டோவை இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே மங்கி போயிடுது வர வரக்கிற படமே போயிடுது இப்போ நாம வரையிற இப்ப கோவில்ல வந்து கும்பாபிஷேகத்தைப்பெல்லாம் திரும்ப திரும்ப படம் வரைகிறாங்களே ஏற்கனவே வரைஞ்ச படம் எல்லாம் மங்கி போகுது ஆனா அந்த காலத்திலே ஓவியர்கள் செம்பருத்தி முதலிய புஷ்பங்களிலிருந்து எடுக்கப்பட்ட சாற்றினாலே வரைந்தார்கள் அந்த கலவைகள் இன்னைக்கு வரைக்கும் அப்படியே அழியாமல் புதுமை குறையாமல் இருக்க காரணம் என்னன்னா அவர்களுக்கு ஓவியத்திலே அவர்கள் தெரிந்து வைத்திருந்த வித்தை அதான் இங்க சொல்ற தூலிகேவா அந்த தூலிகைகள் சூரியனுடைய தூரிகை எதிரான அவன் வெளிவிடக்கூடிய கதிர்கள் அந்த ஒலி கதிர்கள் தான் வானம் என்ற திரையிலே அழகான வண்ணம் தீட்டுகிறது அழகாக ஓவியம் வரைகிறது கருப்பு வண்ணத்திலே மஞ்சள் வண்ணத்திலே செவ்வண்ணத்திலே இந்த தூரிகைகள் தான் அந்த ஓவியம் தீட்டுகிறது தூரிகைகளாகிய அந்த ஒலி கதிர்கள் உங்களுக்கு என்னடா செய்யணும் அப்படின்னா அதுலாம் வகை அதுலாம்னா ஒப்பற்ற அளவில்லாத ஈடிணை எ ஈக்குவல் அர்த்தம் அதுல அப்படின்னா ஈடு இல்லாத அதுல்யா அப்படின்னு சொன்னா ஒரு ஹோட்டலுக்கு அதுல்யானு பேர் அதுல்யானா ஈடிணை இல்லதுன்னு அர்த்தம் பெண்களுக்கு அதுல்யான விட பேர் வைப்பாங்க ஈடிணை இல்லாத சந்தோஷத்தை உங்களுக்கு தரட்டும் பங்களாதேஷ் வந்து சுதந்திரத்துக்காக போராடின போது ஒன்பது மாதம் போராடின உடனே அந்த தேசம் விடுதலை அடைந்து விட்டது உலகத்திலேயே மக்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்தார்கள் ஷேக் அப்துல் ரஹ்மான் போராடின தலைவருடைய பேரு அவராக என்ன சொன்ன உலக வரலாற்றிலே நாம் சாதனை படைத்து விட்டோம் இவ்வளவு குறுகிய காலத்திலேயே நாம் ஒரு நாட்டுக்கு விடுதலை வாங்கியது உலக வரலாற்றை இதுவரை காணாத விஷயம் அந்த மகிழ்ச்சி அபாரமாய் இருந்ததுன்னு சொல்றாங்க அது இந்த கண்ணினால் நீங்கள் அடையக்கூடிய பலன் உங்களுக்கு எப்படி இருக்கணும் அடையக்கூடிய இன்பத்தை அதிகமாக அடைவீர்களாக இந்த வாக்கியத்தை முதம் முதம்னா மகிழ்ச்சி கண்ணினால் உங்களுக்கு அடையக்கூடிய மகிழ்ச்சி நிறைய வரட்டும் எனக்கு கண்ணு நல்லா தெரிஞ்சா மட்டும் போகாததுங்க அந்த கண்ணினால் அனுபவிக்க கூடிய இன்பம் எல்லாம் நான் அனுபவிக்கணும் இல்ல இப்போ ஒருத்தர் சிடி பிளேயர் வாங்கிட்டார் காசு போட்டு சிடி நல்ல புத்தம் புது சினிமா அவருக்கு இஷ்டமான சினிமாவா நூறு சீடி வாங்கிட்டாரு அங்கே மானிட்டரும் வாங்கியாச்சு எல்லாம் ரெடியா இருக்கு ஆனால் அந்த வீட்டுக்கு இன்னும் கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கல அப்போ என்ன பண்ணுவாரு அந்த சீடி திட்ட எடுத்துட்டு பார்த்துட்டு உட்காந்துருக்க வேண்டியதான் வட்டம் விழுந்துருக்கா அவள் விழுந்துக்கிட்டா பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான் அப்போ யாராவது அவருக்கு ஒரு வரம் கொடுக்கறதா இருந்தா அவர் என்ன வரம் கேட்பாரு ஐயா சாமி எனக்கு கரண்ட் வரம் கொடுக்க சாமி கரண்ட் வரம் வந்தா போதும் மானிட்டர் இருக்கு சிடி தட்டு இருக்கு சிடி பிளேயர் இருக்கு வயர் இருக்கு பிளக் இருக்கு போர்டு இருக்கு கரண்ட் இல்லை என்ன பண்றது அப்போ வேண்டிய உறுப்புகள் இருந்தும் அதனால் இன்பம் அனுபவிக்க முடியாமல் என்ன பிரயோஜனம் ஒருத்தர் சொல்றாரு எனக்கு ஷார்ட் சைட் இல்லைங்க லாங் சைட் இல்லங்க எவ்வளவு தூரத்தில் இருக்கிற பொருளை நான் பார்ப்பேன் பகல நட்சத்திரம் பார்ப்பேன் ஆனால் எனக்கு என்னடா கஷ்டம்னா நான் பதினான்கு ஆண்டு கடுங்காவல் தண்டனை சிறையில் இருக்கிறேன் அப்படிங்க இவருக்கு கண்ணு நல்லா இருந்து என்ன தான் வாட் இஸ் த யூஸ் இந்த கண்ணை வச்சு அவர் என்ன பார்க்க முடியும் சொல்லுங்கள் கல் உடைக்க முடியும் போலீஸ்காரர் எப்படி இருக்கிறார்கள் வாக்க முடியும் ஜெயில் கம்பி எத்தனை கம்பி எண்ண முடியும் இவ்வளவு செய்ய முடியும் அப்போ கண்கள் இருந்தால் மட்டும் பத்தாது கண்களால் நீங்கள் அனுபவிக்க கூடிய சுகங்களை பரிபூர்ணமாக அடைய வேண்டும் அனுபவிக்க வேண்டும் அந்த இன்பம் உங்களுக்கு வர வேண்டும் ஒவ்வொரு உறுப்பினாலையும் ஒவ்வொரு இன்பம் அனுபவிக்கலாம் பகவான் வச்சிருக்கிறான் காதினாலே நல்ல இசை கேட்கலாம் காது இருக்கு ஆனா நல்ல இசை இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்ல நாக்கு இருக்கு ஆனா நல்ல சுவையான உணவு கிடைக்கலைன்னா அதனால பிரயோஜனம் இல்லை தோல் இருக்கு ஆனா வலுவழுப்பா படுத்து அனுபவிக்கிறதுக்கு பட்டுமேத்தை இல்லைன்னா அதனால பிரயோஜனம் இல்லை மூக்கிற நறுமணம் நம்ம நுகர முடியல சாக்கடை நாத்தம் தான் நறுது எப்பவுமே வீட்டு எதிரில அப்படின்னா அந்த மூக்குனால பயன் இல்லை அதனால சொல்றார் ஒரு உறுப்பு நல்லா இருந்தா மட்டும் பத்தாது அந்த உறுப்பினால் நீங்கள் எவ்வளவு இன்பம் அனுபவிக்க முடியுமோ அவ்வளவு இன்பங்களும் உங்களுக்கு வந்து சேரட்டும் அதான் அக்ஷனாம் முதம் அப்படின்ற அப்போ கண்ணொழியும் கிட்டட்டும் கண்ணொழியினால் நீங்கள் அனுபவிக்க கூடிய இன்பங்களும் கிட்டட்டும் உங்களுக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிறார் திமிர மசி சேஷ கல்மாஷம் ஜிம்போத்பூதேன பிங்கம் சரசசா சந்தியா சோன சோச்சிகி பிராரம்பாலே சகலமபி ஜெகச்சித்ரம் உன் மீளயந்தி காந்தி தீக்ஷண த்விஷோ அக்ஷனாம் முதம் உபநயதாத் தூலிக்கேவ அதுலாம் வக இதை நான் வந்து எதுக்காக அப்படி நிறுத்தி வாசிச்சேன்னு சொன்னேன் இந்த ஸ்லோகத்தை காதால் கேட்டால் பலன் உண்டு பித்துக்குலி முருகதாசுக்கே கண்ணு பார்க்க முடியாததுனால அவரால் சொந்தமாக பாராயணம் பண்ண முடியல இன்னொருத்தரை வாசிக்க சொல்லி தான் அவர் கேட்டார் அதனால இன்னொருத்தர் வாசிச்சு காதாலை கேட்டாலும் பலன் உண்டு ஆனால் இங்கே யாருமே பெத்துக்குழி முருகதாசு மாதிரி இல்லை எல்லாேருமே நல்லா ரெண்டு கண்ணு வச்சுக்கிட்ட மாதிரி தான் நம்ம உட்காந்துருக்கோம் அப்போ நாமே படித்து நாமே சொன்னோம்னால் அதுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் ஜாஸ்தி அதனால கொஞ்சம் இன்னைக்கு உங்கள் வச்சுருக்கிற புஸ்தகங்களில் ஒரிஜினலாக சான்ஸ்கிரத் தேவநாகரி லிப்பிலேயும் போட்டிருக்கிறாங்க தமிழை அப்படியே தேவநாகரி லிபியே தமிழ்லையும் போட்டிருக்கிறாங்க தமிழ் எழுத்துல போட்டிருக்குறாங்க அதை நீங்கள் ஒரு தடவை படித்து பழகிக்கிட்டீங்கன்னா அந்த ஸ்லோகமானது சாகரவரை உங்களுக்கு கண்ணுள்ளவராக வைத்திருக்கு கண்ணு இல்லை ஒரு மனுஷன் குருடாகிட்டான்னு சொன்னால் அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான் உலகத்தில்ங்கிறது நாம் உணர்றதில்ல நீங்கள் உணரணும்னு ஆசையாக இருந்தா நாளைக்கு தீபாவளி லீவு தான் கண்ணை துணியால் கட்டிக்கங்க நல்லா நாள் ஒரு நாள் முழுக்க அனுபவித்து பாருங்க எப்படின்னு என்ன சார் நாளைக்கு அருமையான சீரியல்லாம் போடுறதாக ஒரு வாரமாக விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நாளைக்கு பார்த்து கண்ணை கட்ட சொல்கிறீங்களே ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு அதனுடைய உக்ரம் என்னென்னு தெரியும் எல்லாரும் பார்த்து ரசிக்கிற காட்சியை நம்மால் பார்க்க முடியலையே சில பேர் ஆஹா ஓஹோ சில பேர் சினிமா தியேட்டரில் கண்ணு தெரியாத குரல்கள்லாம் உட்காந்துருப்பாங்க அவங்கள பேட்டி காண நீங்க எதுக்காக வந்து உக்காந்துருக்கிறேன்னா டைலாக் காதல விழுகுதில்லைங்க அதை வச்சு நம்ம யூகம் பண்ணலாம் ஒரு வகையா இதுதான் நடக்குதுன்னு ரொம்ப பிரச்சனையா இருந்தா பக்கத்தில் இருக்க என்னங்க நடந்துகிட்டு இருக்குன்னு கேட்டால் அவர் சொல்லிட்டு போறாரு அப்படின்னு காதுகளே கண்களாக பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள் அப்போ இல்லாத கொடுமை என்ன என்பதை கண்ணில்லாதவன் தான் சொல்ல முடியும் அதனால கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி பிரயோஜனம் இல்லை இந்த நாட்டில் ஒரு பழமொழி இருக்குது கண் கட்ட பின்னு சூரிய நமஸ்காரம் பண்ணி கண் இருக்கிற போதே சூரிய நமஸ்காரம் பண்ணீங்கன்னா அந்த கண்ணு கிடாம பாதுகாக்கலாம் அதனால இந்த ஸ்லோகத்தை பிறர் வாசிக்க சொல்லி நீங்கள் கேட்டாலும் சரி நீங்களே வாசித்தாலும் சரி அப்படி நீங்கள் சொல்ல சொல்ல கேட்க கேட்க உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினாருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் கண்ணொழி முழுங்காமல் இருக்கும் நம்ம உடம்பு உறுப்பிலேயே கண்ணு தான் ரொம்ப மிக முக்கியமாக சொல்லியிருக்கிறார்கள் வாதியார்கிட்ட வந்து பிள்ளையை ஒப்படைக்கிற போது பேரண்ட் என்ன சொல்கிறாரு கண்ணு ரெண்டையும் விட்டுட்டு தோலை உறிங்க சார் அப்படின்னு சரி தோலை உரிக்கணும்னு சொல்லி லைசன்ஸ் கொடுத்துட்டீங்க தோலை உரிக்கிற போது கண்ணு மட்டும் எதுக்கு சார் கண்ணை சேர்த்து உரிக்க வேண்டியதானே அப்படின்னா இல்லைங்க கண்ணு ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஒருத்தர் போது கண்ணே அப்படின்னா கொஞ்சம் நம்ம மூக்கே மூக்கின் சளியே அப்படியே கொஞ்சம் நம்ம கண்ணு தானே ரொம்ப முக்கியமாக இருக்கு அப்போ கண் என்பது நம்முடைய உடலில் மிக முக்கியமான ஒரு பொருள் அந்த பொருள் நீடு வாழ வேண்டுமானால் இந்த இருபத்தி ஆறாவது ஸ்லோகத்தை எப்படியாவது மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்காக இன்னும் ஒருமுறை வாசித்து காட்டுகிறேன் ज्योत्सनाश आकर्षण पांडुद्युतिमरमशी शेष कल्माष उद्भूतेन पिंगं सरसज रजसा सन्ध्य शोणशोचि प्रात प्रारंभ काले सकल जगच्चिन्मील काीक्षण मुदमुपनयता वह இன்றைய உபயதாரர்களான வைஷால் விஜய் திருமதி கே லட்சுமிபாய் அம்மையார் அவர்களுக்கும் திருமதி அலமேலு புருஷோத்தம் அவர்களுக்கும் இடமளித்த கோவிலாக இருக்கும் நன்றி கூறி விடைபெறும்போது ஒரு சின்ன அறிவிப்புங்க நாளைக்கு தீபாவளி பட்டாசுத்துக்கு பயந்து நாம் அழி விட்டோம் அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமையிலிருந்து ஒரு எட்டு அல்லது ஒன்பது நாளைக்கு முத்துமாரியம்மன் கோவில்தான் எல்லா உபன்யாசமும் நடக்கும் இங்கே வராத நண்பர்களை நீங்கள் எங்கேயாவது பார்க்க நேரிட்டால் சொல்லிடுங்க அவங்க வீணாக வந்து அலைய இனிமேல் ஒரு எட்டு ஒன்பது நாளைக்கு முத்துமாரியம்மன் கோவிலில் தான் நமக்கு சகல உபன்யாசம் நடைபெறும் என்று கூறி விடைபெறுகிறேன் ஜெய் ஸ்ரீமன் நாராயண்